வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இந்த உலகில் மனிதன் வாழக்கூடிய நிலையில் எது உயர்ந்தது என்ற கேள்வியை மனிதனிடம் வைத்தால் மனிதன் செல்வத்தை பொருளை அல்லது தன்னுடைய கல்வியை என பல வகையில் சொல்வார் ஆனால் எல்லாவற்றிலும் உயர்ந்தது அருளுடையவனாக இருக்க வேண்டும் யார் அருளுடையவர்கள் என்றால் நிச்சயமாக உதவி செய்தால் செலவு செய்து அதை விளம்பரம் செய்கிறோம் அவ்வாறின்றி இயல்பாகவே பிறருக்காக வாழ வேண்டும் ஒரு காலத்தில் இந்தியாவில் ஞானிகளும் மகான்களும் முனிவர்களும் நிறைந்திருந்த நாடு இன்றைக்கு அந்நிலை மாறி செல்வந்தர்களும் போலி சாமியார்களும் நிறைந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் அவர்கள் வருகிறார்கள் என்றால் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதால் தான் அவர்களை போலிகள் என்று நம்ம விடுத்து நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களை எவருக்கும் தெரியாமல் இன்னும் சொல்ல போனால் அந்த பயனை பெறக்கூடியவர்களுக்கு தெரியாத அளவிற்கு நாம் உதவி செய்தால் அந்த உதவியால் வரக்கூடிய நன்மை நம்மை இன்னும் நல்லவர்களாக அல்லது இன்னும் மேம்பட்டவர்களாக மாற்ற காரணமாக இருக்கக்கூடும் எல்லோருமே நல்ல அருளுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம் அந்த அருளை உதவி செய்யக்கூடிய அல்லது மனித நேயத்தை உட்கொண்ட ஒரு பக்குவ நிலையை நாம் எப்படி அடைய வேண்டும் என்றால் நல்ல நிலையில் பல ஆராய்ச்சிகளை செய்து ஏனென்றால் ஒவ்வொரு மத நூலும் ஒவ்வொரு வழியை சுட்டுகிறது எல்லா வழிகளையும் பின்பற்றினாலும் கூட எது நல்ல வழியோ அந்த வழியில் ஆராய்ந்து தெளிந்து நல்ல அருள் உடையவர்களாக நாம் மாற வேண்டும் அவ்வாறு மாறினால் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் மேம்பட்டது அந்த அருள்தான் அருளோடு வாழக்கூடிய நிலைதான் எல்லாவற்றிலும் மேம்பட்டது என்று சான்றோர்கள் சொல்கிறார்கள் திருவள்ளுவர் சொல்லும் பொழுது கூட பல வழிகளிலும் ஆராய்ச்சி செய்து நல்ல வழியில் அருள் வாழ்வதே மிகச்சிறந்தது இது உலகில் உள்ள எல்லாவற்றிலும் மேம்பட்டது என்று கூறுகிறார் ஆகையால் அத்தகைய அருள் உடையவர்களாக நாம் மாற வேண்டுமானால் நாம் முதலில் நம்மை உணர வேண்டும் உதவி செய்யக்கூடிய மனநிலையையும் வளர்த்து கொள்ள வேண்டும் வளர்த்து கொண்டு நாடே போற்றக்கூடிய நல்ல அருள் உடையவராக நம்மாலும் வாழ முடியும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி நாற்பத்தி நல்லாற்றான் பல்லாற்றால் தேறினும் அக்தே மீண்டும் குரல் நல்லாற்றான் நாடி அருளாள்கல்லாற்றால் தேரினும் அக்தே துணை இந்த நாள் இனிய நாளாக மீண்டும் சந்திப்போம் நன்றி